कृष्णाया नमो சச்சிதானயக் நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சவனம் நருச்சே ஜன்மஜரா அனந்தூனந்தீர் ஜித்தமன்பயரோரா விதிஷோவியதிஷோதிச அனந்தரூபா அனந்தஸ்ரீஹி ஜிதமன்யுஹு இந்த மூணு நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் கடைசி வகுப்பில் அனந்த ரூபங்கிறதுக்கு பிரபஞ்ச ரூபம்னு சொல்லிவிட்டார் அனந்த ஸ்ரீஹிங்கிறதுக்கு அனந்த சக்திஹின்னு சொல்லிவிட்டார் அப்புறம் மன்யு ஜித மன்யுன்னா கோபத்தை ஜெயிச்சவர் க்ரோதத்தை ஜெயிச்சவர் அதாவது குழந்தைகளை திருத்தத்துக்காக நம்ம கோபப்படுற மாதிரி நடிக்கலாம் ஆனால் கோபப்படக்கூடாது குழந்தைகளெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கோபப்படுற மாதிரி கோபத்தை வேடிக்கையாக நமக்கு தெரியணும் அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்டே இருக்கணும் கடுமையான முறையில் குழந்தைகள் அடிக்க மாட்டோம் அடிக்கக்கூடாது அதே மாதிரி வாழ்க்கையிலையும் பெரும் மற்ற பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்களெல்லாம் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும்னு சாஸ்திரம் இருக்குது பகவான் வந்து எங்கே தவறுகள் நடக்கிற இடத்துல கோவப்படுவார் உடனே முதல்லே கோவப்பட மாட்டார் கோபத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர்னு கூட இதுக்கு அர்த்தம் சொல்லலாம் ஜிதமன்யுகங்கிறதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படாதவர் ஆசைகள் எதிர்பார்ப்பினால் கோபப்படாதவர் அறத்தின் பொருட்டு கோபப்படுபவர் அப்படிலாம் சொல்லலாம் உணர்ச்சி வசப்படாமல் அறத்தின் பொருட்டு கோபத்தை வெளிக்காட்டுபவர் அப்படி சொல்லலாம் ஜித மன்யுகோக்கு அர்த்தம் சொல்லலாம் ஆச்சாரியார் சிம்பிளாக சொல்லியிருக்கார் மன்யுகோ ஈஸ் ஈக்வல் டு குரோதஹா ஜிதஹா ஜிதஹான்னா ஜெயிச்சுட்டான் ஏன எவனால் கோபமானது வெறுப்புணர்ச்சியின் காரணமாக வரக்கூடிய கோபமானது வெற்றி கொள்ளப்பட்டதோ அவருக்கு அவனுக்கு சகானத்தினாலே அவனுக்கு ஜிதமன்யுஹு என்று பெயர் பகவான் மகாவிஷ்ணுவுக்கு ஜிதமன்யுன்னு பெயர் அதே சமயம் யார் ஒருத்தன் அறிவுபூர்வமாக கோவப்படுகிறானோ உணர்ச்சி பூர்வமாக கோவப்படாமல் இருக்கிறானோ அவன் மகாவிஷ்ணுவுக்கு நிகரானவன் அப்படியும் அர்த்தம் சொல்லலாம் அடுத்தது பயம் சம்சாரஜம் பூம்சாம் அபக்னன் பய பயா பகா இது சொல்லலை இல்லையா பயம் இஸ் ஈக்வல் அதாவது இப்போ வந்து தினம் பார்த்தோன்னா நியூஸ் என்ன வருதுன்னா இந்த கொரோனா மாதிரி இன்னொன்று வரப்போகிறதுப்பா அதாவது சிலதெல்லாம் காலம் ஒரு மூன்றும் கருத்தில் வந்தாலும் ஞாலந்தனக்கு உரையார் நல்லோர் பராபரமேனு நமக்கு வர் கடந்த காலத்தில் என்ன நடக்க போறேன்னு தெரிஞ்சாலும் துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் சொல்லக்கூடாது இன்பத்தை கொடுக்கறதா இருந்தால் சொல்லலாம் வருங்காலத்தில் வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயரப்போகிறது யாருக்குமே வீடு இல்லாமல் இருக்காது எல்லாருக்குமே வீடு இருக்கும் எல்லாருக்குமே பணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயம் அது இல்லை இந்தியாவில் பணக்காரங்கூட ஏழையாக போக போகிறான் அப்படின்னு ஏன் நெகட்டிவாக சொல்லணும் படிப்பு மறந்து போயிடும் என்ன நெகட்டிவாக எதுக்கு பேசணும் எல்லாரும் அறிவாளிகள் ஆகிடுவாங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு இருப்பாங்க கிருதயுகம் வரப்போகிறது பாரதியார் சொன்ன மாதிரி கிருதயுகம் வரப்போகிறது அப்படிலாம் பாடுவார் மீண்டும் கிருதயுகம் வருகிறது அப்படின்லாம் சொல்லுவார் அந்த மாதிரி ஏன் நெக பாசிட்டிவாக சொல்லக்கூடாது அப்போது வாழ்க்கையில் தினந்தோறும் பயப்படக்கூடாது கடவுள் இருக்கிற போது இது யாம இருக்க பயமேங்கிறார் கடவுள் அதை பார்த்துட்டு நம்ம வந்து கடவுள் இருக்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குங்கிறான் ஏன்னா வேதமே சொல்கிறதே என்ன வேதத்திலே இது இருக்குது ஏதா ஹே தர் தசிய பயம் பவதி தத்துவேவ அந்த கடவுளை நினச்சி பயப்படுறான் ஏன்னா வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் இந்த தேகாத்ம புத்தியோடு இருக்கிறவனுக்கு என்ன துக்கம் இல்லாமையாக இருக்குது உடம்பு நான் நினைக்கிறவனும் துக்கப்படுறான் அதனால தான் துக்கப்படுறான் தேகாத்ம புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் தானே ரொம்ப துக்கப்படுறான் அப்போது ஜீவாத்ம புத்தி இருக்கிறவனும் கடவுளுக்கு பயப்படுறான் காட் ஃபியருங்கிற பாருங்க ஜீவாத்ம புத்தி இருக்கிறவனுக்கும் கடவுளுக்கு பயப்படுறான் ஏன்னா ஐயோ ஐயோ நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கேனே அது கடவுள் தண்டனை கொடுத்துருவாருனா எப்படி கொடுப்பார் ஐயோ வந்து சத்சங்கத்தில் கேட்க கேட்க என்ன ஆகும்னா மனசில் அது ஒரு பயம் வரும் நான் பண்ண பாபத்துக்குலாம் என்ன மாதிரி தண்டனை வரப்போகிறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஜீவாத்ம புத்தி இருந்ததுன்னா அது வரும் அது ஜெனுவின் அந்த ஃபியர் இருக்கணுங்கிறார் திருவள்ளுவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமே பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னர் நல்ல புத்தி உள்ளவன் எதுக்கு பயப்படணும் அதுக்கு பயப்படுவான் அப்போது இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்னென்னா அச்சத்தை போக்குபவர் அச்சத்தை நீக்குபவர் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது அப்படி இருக்கிற போது நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் எதுக்கு எதுலெலாம் நமக்கு அச்சம் வருகிறது அதாவது இயற்கையாக இருக்கிற அச்சம் செயற்கையாக உண்டு பண்ணிக்கிற அச்சம் நிறைய இருக்குது செயற்கையாக உண்டு பண்ணிக்கிறதா நிறைய இருக்குது ஜோசியத்தில் பார்த்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த அடுத்த வர்ற சனிப்பயிற்சியிலேருந்து உனக்கு ஏழரை சனி ஆரம்பம் அப்படின்னா என் ராசிக்கு முன்னால் வந்து கொடுத்தது என் ராசிக்கு அப்புறமும் இருக்குது ஏ என் ராசிக்கு முன்னால் என்னோடய ராசி எதுவோ அந்த ராசிக்கு முன்னால் இருந்தால் ரெண்டரை வருஷம் என் ராசியில் ரெண்டரை வருஷம் அப்புறம் வந்து அந்த ராசிக்கு போன ஒன்று வருஷம் அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போனால் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனின்னு வேறு புதுசாக ஒன்று சொன்னான் அன்னைக்கு பார்த்தேன் ஏதோ என்னத்துக்கு இது தன்னம்பிக்கையை குரு உருவாக்குறத பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அது ஏன்னா ஏற்கனவே நமக்கு சுவாவமாக பயம் இருக்குது இயற்கையாகவே பயம் பயம் இருக்குது ஏன்னா அது இன்ஸ்டிங்காக வேற இருக்குது அந்த பயம்ங்கிறது நமக்கு இன்ஸ்டிங்காக இருக்குது இப்போ திடீர்னு மேலேருந்து ஏதோ ஒரு லைட்டு விழுந்துதுன்னு வச்சுக்கங்களேன் போத்து ஓ இங்கேருந்து ஏதாவது விழுந்தது ஜன்னலில் இதாகிடுச்சு இப்போ ஏசியை பார்த்தே பயமாக இருக்குது பேசாமல் ஒரு வழி என்ன தெரியுமோ சால்வே போத்திக்கிறது தான் உத்தமாக என்னன்றாலும் இங்கே எல்லாருக்கும் ஒரு சால்வை வச்சுருப்போம் ஹால்லையே பேசாமல் ஒரு சால்வே வச்சால் வந்த உடனே எடுத்து போத்தின்னுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் குளிரை பற்றி கவலையே இல்லை நம்ம என்ன பண்ண முடியும் குளிர் இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தருக்கு குளிர் ரொம்ப வேண்டுருக்கு மிஷினுக்கு அதை விட குளிர் அப்படி இருக்கிற போது இந்த குளிர் விஷயமே நமக்கு வந்து ஒருத்தருக்கு ஐயோ ஏதாவது வந்துடும் போது ஏற்கனவே சளி தும்மல் இருமல் வந்துட்டுருக்கு இன்னும் வேறு இது வேறு சேர்ந்துதுன்னா இன்னும் எதா வந்துவிடுமோ அப்படி இருக்கே அப்போ பெஸ்ட்டு என்னென்ன ஆளுக்கு ஒரு சால்வை வச்சு விட வேண்டியது ஹாலில் நல்ல சால்வையாக வச்சுட வேண்டியது அப்பப்போ அதை வெயிலில் போட்டு எடுத்து வச்சு விடணும் அப்போ என்ன ஆகும்னா பயமே இல்லை சுவாமி எல்லாேருக்கும் வந்து சால்வை வச்சுட்டார் மேடையில் அங்கங்கே டேபிளில் வச்சு விட்டார் ஓ நீங்கள் சால்வை போட்டுப்பீங்க ஒரு இன்னொருத்தர் சட்டையே கழிச்சு விடுவார் ஏன்னா ஏசி போகிறலேரு இல்லையா கரெக்டு அவருக்கு சூடு வந்து நமக்கு எதாவது துக்கம் கொடுத்துருவோன்னு அவருக்கு பயம் சும்மா சொல்கிறேன் இல்லை கரண்ட் ஈவெண்ட் இல்லையா பிரத்யக்ஷமாக பார்த்துட்டுருக்கிற விஷயம் இப்போ பகவானுக்கு பயாபகா பயம் பயம் அதான் சொல்கிறார் பயம் அபக்னன்னு பயாபகான்னு பேர் இருக்கட்டும் நான் விஷயத்தை பார்ப்போம் அப்போது இந்த அச்ச உணர்வு எனது இயல்பர்க் அனிச்சை அதான் இன்ஸ்டிங்டுன்னு சொல்கிறது அப்புறம் என்னென்ன கல்டிவேட்டட் கல்டிவேட்னா சோசியலால் சொசைட்டினால் கல்டிவேட் பண்ணுற விஷயம் எல்லாம் சமூகத்தினால் உருவாக்கப்படுகிற அச்சங்கள் மருத்துவர்களால் உருவாக்கப்படுகிற அச்சங்கள் அரசியல் கட்சிகளால் உருவாக்கப்படுகிற அச்சங்கள் எத்தனை விதமாக இருக்குது அத்தனையும் நம்ம கருமா எல்லாம் சேர்ந்து மொத்த கருமா செமஷ்டி கருமா இப்போ எல்லோரும் வாயில் மாஸ்க் போடலன்னு சொன்னால் ஃபைன் போட்டுருவானோன்னு பயமாக இருக்குது போட்டுட்டால் நமக்கு ரொம்ப நேரம் போட்டுருக்கலாம் மூச்சு தணறிடுமோன்னு பயமாக இருக்குது பயத்தை பற்றி பேசினாலே பயம் அதிகமாயிடும் பயத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தால் போரும் பயத்தை நிறுத்துங்கோ பயத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தால் பயத்தை பயத்தை பற்றின விஷயத்த கேட்டாலே பயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆதிசங்கரருக்கு பிடிச்ச சப்தங்களில் ஒன்று அபயம் அடிக்கடி அது அபயசப்தத்தை உபயோகப்படுத்துகிற ஆச்சார் இங்கே என்ன நான் பகவானை பூஜை பண்ணினா என்ன கிடைக்கும் அதை தவிர இது ஒன்று இருக்குது பாபம் பண்ணினா உனக்கு துக்கம் வரப்போகிறதுங்கிற பயம் அது நியாயமான பயம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயணும் அஞ்சப்படும்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்புறம் வந்து சாஸ்திரம் வேறு சொல்கிறது நீ வந்து இந்த ஜென்மாவை சரியாக உபயோகப்படுத்தலைன்னா அடுத்த ஜென்மாவில் நீ அதோகத்தை அடைவை இல்லாட்டி மத்திய கத்தி ஊர்துவ கத்தி இப்படி கத்தியெல்லாம் வரும் கதிபேதங்கள்லாம் இருக்குது அதுதான் இங்கே சொல்கிறார் சம்சாரஜம் பும்சாம் பும்சாம்னா ஜீவானாம்னு அர்த்தம் ஜீவர்களுக்கு சம்சாரத்தினாலே ஏற்படுற பயம் எப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிறேங்கிற இல்லையா தாய் மாணவர் அந்த பயம் அந்த பயத்தை போக்கிறது யாருன்னா பகவான் ஞான அபயப்பிராப்தி நல்லா கவலைப்படாத உனக்கு பொருளாதாரத்தில் அச்சம் வேண்டாம் புல இன்ப வாழ்க்கையில் அச்சம் வேண்டாம் நீ நல்லா பாவம் செய்யாத புண்ணியத்தை செய் நான் உனக்கு வந்து அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கேன் அடுத்தது மோக்ஷம் நமக்கு இந்த ஜன் மேல மோக்ஷம் கிடைக்குமா அந்த அச்சம் இவ்வளோ எல்லாம் வீட்டை விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் பண்ணிட்டு மோ இந்த வேதாந்தம் படித்து மோட்சம் அடையலான்னு வந்தோமே நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தா நமக்கு மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகம் வருமே அந்த பயம் வரப்பட அது சொல்கிற அது யார் போக்குவார்னா மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் ஞானமிச்சேத் மகேஸ்வரா மோக்ஷத்தை கொடுப்பார் அதனால் சம்சாரஜம் பயம் சம்சாரத்தினால உண்டாகிற பயம் ஒய்ஃபினாலேன்னு அர்த்தம் இல்லை நம்மளும் அதெல்லாம் சேர்த்துக்கப்படாது அப்போ ஒய்ஃபும் சொல்லலாம் ஹஸ்பண்டும் சம்சாரம்தான் சம்சாரம்ங்கிற வார்த்தை இவங்க என்னோடய சம்சாரம் அப்படின்னு தமிழில் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் அதாவது நான் சம்சாரத்தில் கட்டு கஷ்டப்படுறதுக்கு காரணம்னு அர்த்தம் அப்படி சொல்லப்படாது அவளும் சொல்லலாமே நான் படுற கஷ்டத்துக்குலாம் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊர் பக்கம் சம்சாரம்னு சொன்னால் எதிர்பார்த்தம் விவசாயம்னு அர்த்தம் அவங்க பெரிய சம்சாரி அப்படின்னு சொன்னால் நிறைய லேண்ட் வச்சுருக்காருன்னு அர்த்தம் இந்த ஊர் பக்கம் அவர் பெரிய சம்சாரிங்க நம்ம வந்து என்ன பெரிய சம்சாரி சம்சாரத்தில் வேறு சின்ன சம்சாரம் பெரிய சம்சாரம் நடு சம்சாரம்லாம் இருக்கா என்ன அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அப்பா பெரிய அதாவது நிறைய லேண்டெல்லாம் இருக்குது லேண்ட்லாட் நிலக்கிழார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க அதனால் பும்சாம்னு இஸ் மணி ஆண்களுக்குன்னு அர்த்தம் இல்லை பும்சாம் ஜீவானாம்சாரஜம் பயம் சம்சாரத்திலேருந்து தோன்றக்கூடிய பகை அதான் அடுத்த பிறவி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அந்த ஸ்லோகம் பொருத்தமாக இருக்கீங்க பகவான் தானே இது பண்ணுறார் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாஹி முராரே முராரிங்கிறது யாரு மகாவிஷ்ணு தானே முரங்கிற ரா ராட்சசனை கொண்டதுனால அவர் பேர் முராரிகின்னு பேர் அப்படி சொல்கிறார் அதனால் அது அபக்னன்னு பயாபகா பவதி அப்படிங்கிறார் அதை வந்து அபக்னான் அர்த்தம் அதை நன்றாக அழிக்கிறாராம் சம்சாரத்தை நன்றாகவே அழிக்கிறார் நான் லிஃப்டில் வரும்போது நினச்சிருந்தேன் காலு வலிக்கிறதுன்னு சொல்லி லிஃப்ட்டில் வந்தால் அப்போ உடனே தோணித்து மேலே தூக்கி விடுறார் சுவாமி அப்படின்னு நினச்சிருந்தேன் லிஃப்ட் பண்ணுற மாதிரி தேஷாம் அஹம்சமுத்தர்த்தா மிருத்ய சம்சார சாகரா இந்த சம்சார சாகரம் இருக்கே மறுபடியும் மறுபடியும் பிறந்து தினம் காலமுறை எழுந்திருக்கணும் ராத்திரி தூங்கணும் நடுவில் வேளை மத்தியானம் வேறு அப்பப்போ தூக்கம் வருது கிளாஸில் ரொம்பவே தூக்கம் வருது அப்படி இருக்கிறபோது இடையிலடையில் அப்படியே தூங்கி தூங்கி வர்றோம் தூங்கவும் விழிக்கவும் விழிக்கவும் தூங்கவும் முழிச்சா கொரோனாவை கவலை எல்லாம் வருது தூங்கினா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இப்படி முழிச்சு முழிச்சு நமஜ்ஜ நமஜன் சங்கராச்சார விவேகஜூடாமணி அஹ சம்சாரஜம் பயம் அப்னன் அப்னன் அன்னர்த்தம் நன்றாக அழிக்கிரய அபோகன்கோதி அப்னர்த்தம் அதாவது பிற பிறவி பிறவி துன்ப அச்சத்தை நீக்குபவனே ஐயப்பா கூப்பிட வேண்டிதான் சுவாமியே பிறவி என்னது பிறவி பிணி அச்சத்தை நீக்குபவனே சரணம் ஐயப்பா சொல்ல வேண்டிதான் இங்கே சரணம் சரணம் கிருஷ்ணா சரணம் ராமா சரணம் விஷ்ணு ஏதோ ஒன்று எந்த நாமாக என்ன அதுதான் அடுத்தது நியாய சமவேதா சதுரஸ்ரகா பும்சம் ஃபலம் பிரய்சதி இதுர சதுரஸ் இந்த சதுரஸ்ராங்கிறது சதுரஸ்ராக சொன்னால் சர்வம் சதுரஸ்ரம் அப்படின் வாங்கலாம் உலகத்தில் எல்லாம் சரியாக போயின்ட்டுருக்கு கரெக்டாக போயின்ட்டுருக்கு ஏன்னா பிளேன் கரெக்டாக மூவ் ஆகிட்டுருக்கான்னு ரொம்ப முக்கியம் இல்லையா பிளேன் கரெக்டாக இருந்தேன் நம்ம வந்து காலம்பரியின் சாயங்காலம் எப்படி வேணாலும் ஒப்பேற்றலாம் பிளேனில் வந்து ஓட்டுறவங்க வந்து சரி பிளேன்னால் எத்தனை எத்தனை வேலை இருக்குது கப்பலாக இருக்கட்டும் ப்ளெயினாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாம் கரெக்டாக போய்ட்டுருக்குப்பா அப்படின்னு இன்னும் இல்லாமல் ப்ரோக்ராம் போடுறோம் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கரெக்டாக போயின்ட்டுருக்கு அப்படிங்கிறோம் இல்லையா சர் சர்வம் சதுரஸ்ரம் எல்லாம் சரியாக நடக்கிறது ஒன்றும் கூட இல்லை குறைச்சி இல்லை இப்போ பிசுறு எல்லாம் சரியாக பர்ஃபெக்டாக போயின்னு இருக்குது அப்படிங்கிறோம் இல்லையா த பர்ஃபெக்ஷன் ஈஸ் கால்டு காட் சர்வம் சதுரஸ்ரம் எல்லாம் சரியாக இருக்குது காலம்புரை எந்திரிக்கிறது ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் என் வாழ்க்கை ரொம்ப சரியாக இருக்கு அந்த சரியாக இருக்கிற தன்மை யாரோடது பகவானோடது சர்வம் சதுரஸ்ரம் அது மாதிரி இங்கே என்ன சொல்ற பாஷ் இதுல படிப்போம் நியாய சமவேதா சதுரஸ்ரகா அதாவது எப்பொழுதும் தன்னை என்னது நியாயத்தில் இணைத்து கொண்டிருக்கிற தத்துவம் நியாய சமவேதா நான் நியாயத்தோடு கூடினு அர்த்தம் நியாயத்தோடு கூடினவர் அப்படின்னு அர்த்தம் எப்பொழுதும் அவருக்கு பட்சபாதம் எல்லாம் கிடையாது வேண்டுதல் வேண்டாமை இலான் சதுரஸ்ரஹா இசை கொல்ட்டு நேர்த்தந்து தெரியுமோ ராகத்வேஷ அவன் சரியான நியாயஸ்தம்பா அவன்கிட்ட போனால் உண்மையான நியாயம் கிடைக்கும் இந்த மாதிரி பட்சபாதம் எல்லாம் கிடையாது வைஷம்ம நைர்கர்ணியம்லாம் கிடையாது அவனுக்கு வேண்டியதை செய்கிறது இவனுக்கு செய்கிறது இல்லாமல் இருக்கிறது அப்படிலாம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பகவான் மற்றவனாவது ஏதாவது பண்ணலாம் பஞ்சாயத்து சொல்கிறவன் வந்து அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சொல்லிட்டான் அப்படிலாம் சொல்லலாம் இங்கே அப்படிலாம் கிடையாது இவர்கிட்ட தப்பவே முடியாது தெய்வம் நின்று கொல்லும் தெய்வம் பொறுமையாக அது தெய்வங்கிறது நம்ம பண்ண கர்மா தான் அது சொல்கிறார் சதுரஸ்வரஹா பும்சாம் கர்மானுரூபம் பலம் பிரயச்சதி இத்தி நியாய சமவயத்தா சதுரஸ்வரா அப்படி படிக்கணும் பும்சாம்னா ஜீவானாம் ஜீவர்களுக்கு இந்த சரீரத்தில் வாழ்கிற ஜீவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப பயனை நன்கு கொடுக்கிறார் எச்சதி பிரகரிஷேண எச்சதி நன்றாகவே கொடுக்கிறார் பலனை கர்மானுரூபம் அவமம் பண்ணியிருக்கிற புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி பாபத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட கூட்டாமல் குறைக்காமல் வேண்டினவன் வேண்டாதவனெல்லாம் நினைக்காம அப்படியே கொடுக்கிறார் அப்படியே பண்ணுறார் ஆ நியாயசமவேத சதுரஸ்ரா பும்சாம் கர்மானுரூபம் ஃபலம் பிரயட்சதி இப்படி படிக்கணும் பும்சாம் கர்மானம் பிர ஃபலம் பிரயட்சதி இது சதுரஸ்ராயசமவேதா அது முதல்ல கொட்டரு சதுரஸ்ரகா போட்டு பதில் சொல்லலை நியாயசமவேதா சதுரஸ்ரகா எப்பவும் நியாயத்தோடு கூடினா நியாயம்னா என்ன நயத்தீதி நியாய அமைதியான வழிக்கு அழைத்து செல்பவர் அப்படின்னு அர்த்தம் நயத்தி இத்தி நியாய மனசாந்தியை நோக்கி அழைத்து செல்வதுன்னு அர்த்தம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது அந்யாயம்னா என்ன அர்த்தம் அமைதி இல்லாத வழிக்கு அழைத்து செல்கிறார் அப்படின்னா அநியாயம் நயத்தி இது நியாய நியாய சப்தத்துக்கே தர்ம மார்க்கே நயத்தி சாந்தி மார்க்கே நயத்தி அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சமே அது ஒரு என்ன சத்தியத்தை கட்டுப்பட்டு நடந்துட்டுருக்கு பூமி சுற்றுறதா இருக்கட்டும் கடல் இருக்கிறதா இருக்கட்டும் சூரியன் உதிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே கட்டுப்பாடு பீஷாஸ்மாத் வாதப்பவத்தே கடவுளுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் காற்று வீசுகிறது எல்லாம் லா அண்ட் ஆர்டருங்கிறோம் இல்லையா பிரபஞ்சத்தோட லா அண்ட் ஆர்டர் இந்த லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகலாம் ஹியூமனோட லா அண்ட் ஆர்டர் ஈஸ்வரனோட லா அண்ட் ஆர்டர் ஒரு நாளும் ஃபெயில் ஆகாது அதனால் அவருக்கு பேர் சதுரஸ்ரஹா சதுரஸ்ரஹான்னு சொன்னால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் அவரவர்களுக்கு அவரவர்களுக்கு உரிய செயல்களுக்கு தகுந்த பயனை கொடுப்பவர் அவர்கிட்ட போயெல்லாம் சுவாமியும் உங்களுக்கு நான் இன்னொரு விசேஷமாக ஒரு தேர்வை கட்டுறேன் அதை பண்ணுறேன் நான் பண்ண பெரிய தப்பெல்லாம் முன்னிச்சிருங்கோன்னா நீ இது பண்ணிணா இது தனி புண்ணியம் இதுக்கு தனி பலன் நீ ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு தனி பார்ப்ப அந்த தப்புக்கு நீ தண்டனை இல்லை அதுக்கு பிராயஷித்தமாக இதை பண்ணுறேன் அப்படின்னா பார்ப்போம் பார்ப்போம்னா அவர் முடிவெடுக்க முடியாது ஏன்னா தர்மத்தை பற்றி தான் அவர் இது பண்ண முடியும் வாழ்க்கைன்றது இன்பத்துன்பம் கலந்து தான்ப்பா நீ அனுபவிச்சு தான் ஆகணும் நீ அன்னைக்கு பண்ணால் அந்த தப்புக்கும் நீ தண்டனை அனுபவிச்சாகணும் இன்றைக்கி பண்ணுற நல்லதுக்கும் இது அனுபவிச்சாகணும் இதுக்கு இது பிராயஷித்தம்னு சாஸ்திரத்தில் சொல்லி இருந்தது விவஸ்தா இருந்ததுன்னா அதுக்கு நான் அந்த தகுந்த மாதிரி நான் பலன் தரேன் பிராயஷ்சித்த கர்மாவுக்கும் மதிப்பு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆனால் பிராயஷ்சித்தம் பண்ணிட்டதுனால நீ பிராய்ச்சித்த சரியாக பண்ணலன்னு சொன்னால் அந்த பலன் கொடுக்க முடியாது பிராயஷித்தத்தில் நீ காம்ப்ரமைஸ் பண்ணியான நூறு ஜபின்னு சொன்ன இடத்துல நான் அஞ்சு கூட ஜபம் பண்ணாமல் பிராயஷ்சித்தம் பண்ணிட்டேன்னா அது கொடுக்க முடியும் அதெல்லாம் பண்ண முடியும் இங்கெல்லாம் வேணா நிர்வாகத்தில் சரி போனால் போயிட்டு போறான் அப்படின்னு விட்டு கொடுங்கோ விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை அதெல்லாம் பேசலாம் பகவான் வந்து விட்டுக் கொடுக்கறது கெட்டு போறதுங்கிற விஷயம் எல்லாம் கடவுள்கிட்ட நடக்காது அவர் அதுதான் அவர் அவருக்கு சாட்சி பார்த்துண்டே இருப்பார் தண்டனைன்னா தண்டனை இது ராஜா பண்ணணும் ராஜா சரியாக பண்ணலைன்னா ராஜாவுக்கும் சேர்த்து வச்சு பகவான் கொடுத்துருவார் அந்த நியத்தியெல்லாம் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது நம்ம இஷ்டத்துக்கு அர்த்தத்தை தப்பாகவும் சொல்ல முடியாது அதனால் கர்மானுரூபம் பலம் பிரயோச்சதி தி சதுரஸ்ரகா அப்புறம் கபீர ஆத்மாவுக்கு அர்த்தம் ஆத்மாஸ்வரூபம் சித்தம்பா கபீரம் பரிச்சேத்துவக்கியம் அச இதி கபீராத்மா ரொம்ப அழகாக அர்த்தம்னு சொல்கிறார் அதாவது இவருடைய ஸ்வரூபம் சித்தம் அப்படிங்கிறார் அதாவது பகவானுடைய ஸ்வரூபமும் நேச்சர் ஆஃப் காட் இங்கிலீஷில் சொன்னால் நேச்சர் ஆஃப் காட் அதாவது க கடவுளுடைய ஸ்வரூபமும் கடவுளுடைய உள்ளமும் ஆழமானது கடவுளுடைய உள்ளத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது பகவானுடைய ஹுதயத்தில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் அதாவது அவருடைய அவருடைய வடிவம் வடிவம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சைத்தன்ய ஸ்வரூபம் நிர்குணம் நிர்குணமாக இருக்கட்டும் சகுணமாகவே நிர்குணமாக இருக்கட்டும் சகுணமாக இருக்கட்டும் பகவான் என்ன நினைக்கிறார் நம்மளால் சொல்ல முடியுமா பகவானுடைய சிந்தனையை பற்றி இந்த பிரபஞ்சத்தினுடைய நியத்தி இருக்கே அந்த நியத்தியை ஆளுகின்றவனுடைய உள்ளத்தின் தன்மையை நம்மால் அளந்து பார்க்க முடியுமா அதுதான் சொல்கிறார் பரிச்சேத்தும் அசக்கியம் பரிச்சேத்தும்னா அதை நாம் லிமிட் பண்ணி திங்க் பண்ண முடியாது அவ்வளவு டெப்த்து அவ்வளவு ஆழம் அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபமும் சித்தமும் ஆத்மாவினுடைய ஸ்வரூபமும் ஆத்மானா இங்கே பரமாத்மா பரமாத்மாவினுடைய ஸ்வரூபத்தையோ பரமாத்மாவினுடைய சித்தத்தையோ சித்தம் என்னதுன்னா அது கபீரம் கபீரமான ஆத்மா கபீர ஆத்மாங்கிறார் இந்த இடத்துல ஆத்மசப்தத்துக்கு சைத்தன்யம்னு சொல்லலாம் அல்லது சித்தம்னு சொல்லலாம் சித்தம்னு சொல்கிற போது சகுணம் கபீ சைத்தன்யம் சொல்கிற போது நெற்குணம் யாருடைய ஆத்மா அளவிட முடியாத ஆழமாக இருக்கிறதோ அத்தகைய ஆத்மாவுக்கு பெயர் கபீர ஆத்மா கபீர சப்தத்துக்கு டெப்த்துன்னு அர்த்தம் ஆழம் டீப் டெ ஆழம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஆழமான ஆன்மான்னா ஆழமான ஆன்மான்னா என்ன அர்த்தம் நம்மால் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது எனது அது அது அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் அதனால் பகவானை வந்து சைதன்ய ஸ்வரூபத்தை நம்மளால் லிமிட் பண்ணி சொல்லிட முடியுமா முடியாதுன்னு அர்த்தம் அடுத்தது விவி ஃபலாரிபிஷதி விதிஷ் விதிஷாங்க அர்த்தம் அதிப விவி ஃபலேஷ் விதிஷா விதிஷ் ந அது யாரார் என்னென்ன தகுதி அதிகாரிகளுக்கு அதாவது என்னென்ன கர்மாவை யாரார் செய்கிறார்களோ அந்தந்த கர்மஃபல தாத்தா தான் வேறு விதமாக சொல்கிறார் விதி சகான்னா ஒரே மாதிரியாக பலன் கொடுக்குறார் எல்லோருக்கும் வீட்டில் அப்பாவுக்கு ஒரு பலன் அம்மாவுக்கு ஒரு பலன் குழந்தைகளுக்கு ஒரு பலன் எல்லா இடத்துலையும் அப்படி தானே இருக்குது காலம்புற ஒரு பலன் மத்தியானம் ஒரு பலன் சாயங்காலம் ஒரு பலன் எந்த நேரம் என்ன பலன் வேலை செய்யும்னு தெரியல எந்த கர்மா ஒர்க்கணும்னு தெரியல சுக சுகர்மா வேலை பண்ண புண்ணியர்மா வேலை பண்ண பொருதா பாபகர்மா வேலை பண்ண பொறுதாக தெரியாது எல்லாம் விசித்திரமான பலங்கள் அனுபவிச்சுன்னு இருக்கும் ஆக அதிகாரிப்பியா அதிகாரிப்பியான்னு சொன்னால் அந்தந்த த யாராருக்கு எதை எதை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் இவனுக்கு இந்த இடத்துல இவனுக்கு இந்த இதை அனுபவிக்கணும்னு இருக்குது அதை கொடுக்குறார் அதனால் விவிதானி விதவிதமான பலன்களை விசேஷன திசதி ரொம்ப சிறப்பாக கொடுக்குறாராம் அங்கங்கே அந்த வினைப்பயனை அந்தந்த உயிர்கள் அங்கங்கே நுகருமாறு செய்பவர் ஆகவே அவருக்கு பெயர் விதிஷகா விவிதானி பலானி திசதி திசத்தின்னா கொடுக்கிறார் வழங்குகிறார் விதவிதமான கர்ம க விதவிதமான வினைப்பயன்களை சிறப்பாக வழங்கும் ஆற்றல் மிக்கவர் அப்படின்னு அர்த்தம் அந்தந்த வினைகளை செய்தவர்களுக்கு அந்தந்த வினைகளுக்கு ஏற்ப விதவிதமான வினைப்பயன்களை சிறப்பாக வழங்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் ஆகவே அவருக்கு பெயர் விதிசஹா அந்த அர்த்தம் அடுத்தது வியாதிஷா விவிதாம் ஆக்ஞாம் சக்கராதீனாம் குர்வன்னு வியாதிஷ விவி வியாதிஷ விதிஷோ வியாதிஷோ திச அதாவது எல்லாருக்கும் ப்ராப்பராக தேவர்களுக்கெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் ப்ராப்பராக அவங்கவுங்க ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறாராம் பவர்ஸ் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த விஷயத்துக்கு இவர் தான்ப்பா அத்தாரிட்டி இந்த விஷயத்துக்கு இவருக்கு தான் இந்த பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் ஜுடிஷரி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கவர்மெண்ட்டுக்கு பவர் ஜனாதிபதிக்கு பவர் எல்லாத்துக்கும் பவர் இருக்கு இல்லையா அது மாதிரி அன்சீன் இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியாத ஒரு மகா சக்தி அந்தந்த தேவதைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுகிறதுனா சக்கராதீனாம் விவிதாம் ஆக்யாம் குறுவன்னு வியாதிஷகா சக்கராதீனம்னா இந்திராதீனம் இந்திரன் வருணன் ப்ரகஸ்பதி போன்ற எல்லா விதமான தேவர்களுக்கும் விதவிதமான கட்டளையை செய்து கொண்டிருக்கிறார் நீ இதை பார்த்துக்கோ நீ வந்து மழையை பார்த்துக்கோ நீ வந்து எல்லாத்தையும் எரிக்கிறத பார்த்துக்கோ நீ எல்லாரையும் உயிரிலேருந்து உடம்புலேருந்து பிரிக்கிற வேலையை நீ பார் எமனுக்கு அந்த வேலையை நீ பார் எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்கற வேண்டிய வேலையெல்லாம் நீ பாரு குபேரன்ட்டு விட்டுவிட்டார் இப்படியெல்லாம் நீங்களே போட்டுக்கணும் நான் கொஞ்சம் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் நிறைய சிந்திக்கணும் எந்தெந்த தேவலை அந்தந்த தேவதைகளுக்கு அந்தந்த வேலையை கட்டளை இட்ருக்கார் விவிதாம் ஒருத்தருக்கு சொல்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு சொல்ல மாட்டார் இவன் என்ன பண்ண அவனுக்கு என்ன சொன்னான்னு இவன் பார்த்து இவன் வேலையவன் செய்ய வேண்டியதுதானே இல்லை யார் புதுசாக வந்திருக்காண்ணா எதுக்கு வந்திருக்கான் அங்கே என்ன வேலை என்ன சம்பளம் எங்கே இருக்க போகிறான் எல்லாம் ரொம்ப க்யூரியஸாக கேட்பான் இல்லையா நான் யார் நான் இதுக்கு வந்திருக்கேன் எனக்கு என்ன வேலை நான் அதை ஒழுங்காக பண்ணுறேனா அப்படின்னு யாரை கேட்பானா தனக்கே தானே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவானா பண்ண மாட்டேன் ஏதாவது நம்ம கூட்டத்துக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்துட்டாருன்னா ஒரு மாதிரி பார்ப்போம் முதல்ல எப்படி பார்க்குறது எப்படி பேசுறது அதெல்லாம் ஒரு தயக்கம் அதெல்லாம் நம்ம என்ன குழந்த இது மாதிரி ஆசை வழிஞ்சுட்டு வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம் ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி இல்லையே ஒரு ரிச்சிட்டாக அப்படி இருப்பார் இப்படி பார்ப்பார் யார் யாது ஓ புதுசாக சரி ஆ பணம் நிறைய இருக்குது போட்டுருக்கு அப்படிப்பா இந்த ஆள் எப்படி முதல்ல நம்ம பாசிட்டிவாக நினைக்க மாட்டான் நெகட்டிவாக தான் நினைப்போம் ஏன்னா இந்தா நமக்கு இருக்கிற குணமே அதுதானே அதனால நமக்கு நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் யாரை பார்த்தாலும் ட்ரஸ்ட் பண்ணிவிடுவோம்மா உடனே ட்ரெஸ்ட் பண்ணுவோம்மா பண்ண மாட்டோம் அப்போ உடனே என்ன உடனே அது நம்மளுடைய சுவாவம் ஏன்னால் நம்மளை நம்ம எவனால ட்ரஸ்ட் பண்ணால் நம்ம அவனை கவுழ்த்திடுவோம் அதனால தான் எல்லாம் நம்மளோட தான் நம்மள்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது வேறு ஒன்றும் இல்லை நம்ம குணமே நமக்கு தெரியுது இன்னொருத்தனை நம்ம டவுட்டாக சந்தேகமாக அண்ட்ரஸ்ட்டாக அதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கே தெரியும் நம்ம லட்சணம் என்னன்னு ஆனால் அது தெரியாது இன்னொருத்தர் சொன்னால் தான் தெரியும் ஓஹோ நான் அப்படி ஆமாம் நீங்கள் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கிற மாதிரி இல்லை இருக்குது இருக்கிற மாதிரி கீதிரியெல்லாம் கிடையாது நிஜமாகவே இருக்குது உனக்கு அதுலேயும் ஒத்துக்கிறதுக்கு டவுட்டு இந்த அறிவை ஏற்றுக்கலாமா வேண்டாமா நான் ஒரு டீச் பண்ணுறேன்னு ஒரு ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறேன் அந்த ஞானத்தை சொன்ன உடனே சந்தை இந்த அறிவை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அதிலே நம்பிக்கை இல்லை இவர் தான் பேர் சாஸ்திரத்தில் சரி இந்த அறிவு சரி இந்த அறிவு நன்மையை தருமா தீமையை தருமான்னு அதை பார்க்குறத விட்டு விட்டு இது யார் சொல்கிறா இந்த அறிவை நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா சரி நீ திங்க் பண்ண வேண்டான்னு சொல்லலை ஸ்ரத்தையோட திங்க் பண்ணணுமா அஸ்ரத்தையோட திங்க் பண்ணுமா ஸ்ரத்தையோடு யோசிச்சுப்பாரு ஆரம்பமே அஸ்ரத்தையோட ஆரம்பித்தான்னா அப்புறம் அங்கேயே ப்ராப்பர் ரிசல்ட் வரப்போகிறது முதல்ல ஸ்ரத்தை வை சரி இல்லைன்னா போய்ட்டு போகிறது என்ன நஷ்டம் நாஸ்திச்சா இது நாஸ்தினோ ஹானி ஆனால் முதல்ல அப்புறம் சொல்லுவான் நான் முதல்லையே உங்களை நம்பியிருந்தால் நல்லா இருந்திருக்கோம் இப்போ வந்து நம்புகிறேன் என்ன பண்ணுறதுன்னா அது சரி அவங்க அவங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் குழந்தைங்கள்லாம் பண்ணிட்டு வந்து கடைசியில் நீங்கள் சொன்னதெல்லாம் இப்போ தான் புரியறதுங்கும் உலகம் முழுக்க அதுதான் நடந்துட்டுருக்கு ஆக விவிதாம் ஆக்ஞாம் சக்கராதீனாம் குர்வன் விதவிதமான கட்டளைகளை இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் செய்து கொண்டு வியாதிஷா வியாதிஷா பவதி அப்படின்னா அனைவருக்கும் கட்டளை இடுபவர்னு அர்த்தம் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் கட்டளையிடுகின்ற கடவுள் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் எல்லாருக்கும் மேலானவர் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்தது திசாக்கு அர்த்தம் சமஸ்தானாம் கர்மணாம் பலானி திசன்னு வேதாத்மனா திசா திசான்னா வேதான்னு விட்டார் சாஸ்திரம்னு சொல்லி விட்டார் சாஸ்திரம் தான் வாழ்க்கையில் எல்லா கர்மாவும் என்னென்ன கர்மா சொல்கிறது அந்தந்த கர்மாக்களுக்கு என்ன பலன்னு சொல்லுது இந்த கர்மா பண்ணினா இது நீ இந்த எண்ணத்தை எண்ணினா அதுக்கு இந்த பலன் வரும் கருட புராணம் படிக்கிறோம் இல்லையா எந்தெந்த கர்மா என்னென்ன புண்ணியம் பண்ணால் என்னென்ன பலன் என்னென்ன பாவம் பண்ணால் அப்படி வேதத்தில் இருக்கே நிறைய புண்ணிய புண்ணியப் புண்ணியேன பாப பாப்பேன நல்லா சொல்கிறார் சமஸ்தானாம் கர்மனாம் ஃபலானி திஷன்னு திசன்ன வழி காட்டுறதுன்னு அர்த்தம் இந்த வழியில் நீ போகணும் இதுதான் உன்னோட லட்சியம் இந்த குறிக்கோளை நோக்கி நீ போனோம் அதனால தான் சாஸ்திரத்துக்கு வேதத்துக்கு பேர் சாத்திய சாதக போ சாதன போதகா வேதா வேதத்துக்கு ஒரு லட்சணம் எது சாத்தியம் எது சாதனம் அப்படிங்கிற அறிவை கொடுக்குற நூலுக்கு பேர் தான் வேதான்னு பேர் சாத்திய சாதன போதகா வேதா ஆஹா திசகாங்கிறதுக்கு அர்த்தம் வேதஹான்னு அர்த்தம் எப்படி போடுறாரு வேதாத்மனா வேதத்தின் வடிவமாக இருந்து கொண்டு பகவானே வேத ரூபமாக இருக்கார் அதனால தான் வேதநாராயணன்னு பேர் வைக்கிறாங்க வேதநாராயணன் திருக்கழுக்குன்றத்தில் சுவாமிக்கு வேதாச்சலம் அப்படின்னு பேர் ஆனால் அந்த ஊரில் அந்த ஊர் பக்கத்தில் வேதநாராயணபுரம்னு இருந்திருக்கு ஒரு காலத்தில் அது பெருமாள் கோயிலுங்கிறாங்க வேதாச்சலம் வந்து இன்றைக்கி சிவன் கோயிலாக இருக்குது திருக்கழுக்குன்று ஒரு காலத்தில் அது வந்து விஷ்ணு கோயிலாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சரித்திர விஷயம் அதனால் அது வந்து வேதநாராயணப் பெருமாள் வேதநாராயணமூர்த்தி நாராயணஹா வேதகா ஏவ நாராயணா வேதோ நாராயணா இருக்கோ இல்லையோ நான் எனக்கு தோன்றுறது அது வேதகா ஏவ நாராயணா நாராயணன் எங்கே இருக்கான்னா வேதரூபமாக அது ஒரு இது இந்த முதல்ல மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரத்துல எல்லாம் பகவான் மத்ஸ்யாவதாரத்துலேயே நாலு வேதங்கள் தான் நிற்கிறேன் கையில் நாலு குழந்தைகள் வச்சுட்டு இருப்பார் மத்ஸ்யாவதாரத்தில் அதில் வந்து நாலு குழந்தைகள் கூர்மாவதாரத்தில் மேருமலையை தூக்கினது மத்ஸ்யாவதாரத்துலேயே நாலு வேதங்களை கையில் வச்சுட்டுருப்பார் எனக்கு அந்த படம் ஞாபகம் இருக்குது சிறு வயசில் குழந்தையாக போது பெருமாள் கோயிலில் வரி அந்த படம் இருக்கும் தசாவதார படம் அதில் வந்து மத்ஸ்யாவதாரத்தில் நாலு குழந்தைகள் கதை பூர்ணமாக ஞாபகத்துக்கு வரல ஆனால் அந்த மத்யாவதாரத்தில் மீனாக இருப்பார் நாலு குழந்தைகளை கையில் வச்சுருப்பார் இந்த நாலு குழந்தைகளும் நாலு வேதங்கள் ஆ வேதத்தின் வாயிலாக நாம் செய்ய வர்ணாசிரம தர்மங்களையும் அந்த தர்மங்களின் பலன்களையும் நமக்கு உபதேசிப்பவர் அப்படின்னு அர்த்தம் வேதங்களின் வடிவமாக இருந்து நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் அந்த கடமைகளின் பயன்களையும் நமக்கு காட்டி தருபவர் அப்படிங்கிற அர்த்தம் இனி அடுத்த ஸ்லோகம் அனிர்லீ சுங்கனீமோ அனிர் சுவீரோருச்சிராங்க जननो ஜனோ ஜனஜன்மாதிமோமபரா அனி ஆதி காரணம் அசியத்தை அனதி சுவாரணா இவருக்கு காரணம் எதுவும் இல்லை ஆகவே இவர் காரணமற்றவர் ஆதீன்னு சொன்னால் காரணம் ந ஆதீன்னு சொன்னால் காரணம் இல்லை காரணம் அற்றவர் கீதையில் பார்க்குறோம் மத் இதெல்லாம் வந்து பிரமாணம் இருக்குது ஆச்சாரர்கள் இதெல்லாம் போடலை எல்லாம் நிறைய சொல்லியாச்சுன்னு விட்டு விட்டார் நம்ம போட்டுக்கணும் மத்த்பரதரம் நானியத்து மத்த்பரதரம் நாணயத்து இது ஸ்மிருதேஹே போட வேண்டிதான் மத்த பரதரம் நானியது கிச்சிதஸ்தி தனஞ்சயம் மத்தா பரதரம்னா என்ன காட்டிலும் மேலானவன் அர்த்தம் என்ன காட்டிலும் மேலானவன் யாரும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அஹம் அகாரண அஹம் அகாரியா நான் காரணமற்றவன் நான் யாரு யார்கிட்டருந்து தோன்றாததுனால் நான் அகாரியா நான் எனக்கு காரணம் இல்லாததுனால் அகம் அகாரண நான் காரணமற்றவன் நான் காரியமாகவும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் அனைத்திற்கும் காரணமாகிய எனக்கு அனைத்திற்கும் காரணமாகிய நான் காரியம் அன்று நான் எனக்கு காரணமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் இங்கே சொல்கிறார் ஆதிஹி ஈஸ் ஈக்வல் டு காரணம் அஸ்ய அஸ்ய இவருக்கு ந வித்தியதே இல்லை இதி என்றதால் அநாதிகி அநாதிகிற அர்த்தம் வரு சொல்லு அதனால் என்ன அர்த்தம் சர்வ காரணத்துவாத் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பதால் இவருக்கு காரணம் இல்லாததால் இவர் அநாதி என்று சொல்லப்படுகிறார் ஆகவே அநாதையே நம அப்படி சுவாமிக்கு அநாதி அடுத்தது பூஹூ ஆதார புவ சர்வபூத ஆசிரயத்வேன பிரசாமியுவோ அப்பரி பூர்வூர் அப்படின்னு இருக்குது அதுக்கு அர்த்தம் எப்படி சொல்லணும் பூ ஈஸ் ஈக்வல் டூ ஆதார பூகுங்கிற பதத்துக்கு ஆதாரான்னு சொல்கிறார் சப்போர்ட்னு அர்த்தம் புவஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சர்வபூத ஆசிரயத்வேன பிரசித்தாயாக பூமியாக பூமியாக புவகாங்கிற சப்தத்துக்கு பூஹூ புவகான் இருக்கு இவர் என்னென்னா பூர்புவராக இருக்கார் அப்படிங்கிறார் பூர்பகா ஆதார சர்வூத ஆசிரிய பிரசித்தாயூமியாக புவா அப்படி பூஹூ ஆஹா புவி பூஹூ பூர் புவா அப்படி அர்த்தம் சொல்கிறார் புவா அப்படி பூஹு இந்த பூமிக்கும் ஆதாரமானவர்னு அர்த்தம் மண்ணுக்கும் ஆதாரமானவர் அதனால தான் அவருக்கு பேர் ஸ்ரீகாந்தன் காந்தன்னா என்ன கணவன் அட்ராக்ட் பண்ணுறவர் ஸ்ரீகாந்தன் ஸ்ரீகாந்தன் செல்வத்தின் லக்ஷ்மிகாந்தன் ஓகே அது இருக்கட்டும் இன்னொன்று பூகாந்தன் பூமி பூமியின் தலைவன் பூமிக்கு ஸ்ரீதேவி பூதேவி ஒன்று மண்ணு இன்னொன்று பொண்ணு அந்த மண்ணும் பொண்ணும் பெண் ரூபமாக ஏதோ இன்னைக்கு கேள்விப்பட்டேன் ஒன்று நேற்றுக்கு நேற்றுக்கு தான் அதாவது இந்த மைத்ரேயி நம்ம பிரம்மசூத்திரம் படிக்கிறோம் இந்த பிரம்மசூத்திரத்தில் மைத்ரேயி யாஜ்ஞவல்யருக்கு சம்பாதம் இதில் வந்து எந்த புஸ்தகத்தில் இருக்குதுன்னு தெரியல இதை ஒரு விதமான சும்மா ஒரு ஷேரிங் அவ்வளோதான் மைத்ரேய்கிட்ட யா யாஜ்ஞவல்யர்கிட்ட மைத்ரேயை கேட்கற போது என்ன சொன்னாலான்னா ஜனகர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் காத்தியாயனிக்கு கொடுத்துருங்கோ ஜனகருக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை எனக்கு கொடுங்க புரியுறதா ஜனகருக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க ஞானத்தை கொடுத்தீங்க அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க ஜனகர் உங்களுக்கு பசுமாடு அதெல்லாம் தங்கம் நிறைய எல்லாம் கொடுத்தார் அதை நீங்கள் காத்தியா நீ கொடுத்துக்கோங்க ஆ எங்கேயோ மாதிரி பொம் பெண்கள்லாம் பார்த்துருக்கோமா ம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களாம் தாய் இடையில சொன்ன எதுக்குன்னா பூமிக்கு ஆதாரமானவர் அர்த்தம் புவா அபி பூஹு புவோபி பூஹு இதான் மெயினிங்க புவோப்பு புவோபி பூஹு இவகா அதாவது பூ என்ற சொல்லுக்கு ஆதாரம் என்று பெயர் புவஹாங்கிற சொல்லுக்கு அனைத்து ஜீவராசி அனைத்து நம்ம எல்லாரும் சார்ந்திருப்பது இது பூமியை சார்ந்திருக்கும் இந்த பூமியை சார்ந்திருக்கும் நாம் எல்லோரும் சார்ந்திருக்கும் பூமியை தாங்குபவர் அப்படின்னு அர்த்தம் நாம் அனைவரும் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மண்ணை பூமியை தாங்கிக் கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம் பூமாதேவியை தாங்குறார்னு அர்த்தம் பூமாதேவி யாரை தாங்குறார் நான் நம்மளே எல்லாம் தாங்கின்னு இருக்கேன் அப்பா அப்பா போய் சொல்லுவோம் படிக்கிறோமே புராணங்கள் எல்லாம் படிக்கிறோமே அப்பப்போ போய் சொல்லுவோம் அந்த ம கெட்ட மக்களால் பூ பாரம் தாங்க முடியல எனக்கு பாரம் தாங்க முடியல என்னென்னா அசாந்தி பூமியில் அசாந்தி ஒரே அமைதியின்மை எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு விருப்பு வெறுப்பு அடி தடி அடி தடி அடிதடி தடியால் அடி அடிதடி ரகளை எல்லாம் ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுன்னு சாகிறான் கலியுகம் வரும்போது அப்படித்தானே சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் இப்போவே இப்படி இருக்குது இன்னும் கலியுகம் ஏன்னா நாற்பதில் ஒரு பங்கே இந்த கதி இன்னும் முழுசாக நாற்பது பங்கு இருக்கிற போது நினச்சி பாருங்க எப்படி அடித்துப்பாங்கன்னு ஒரு ஒருத்தரும் அது நம்ம நமக்கு என்னத்துக்கு அந்த கவலை நம்ம இப்போவே உலகத்தை வந்து யுகங்களை கடந்தவர்களாக உணர்ந்து கொள்வோம் அப்படின்னு பாடம் நடத்தி இருக்கும் ஆக புவோஹோ அப்படி புவா பூஹு ரொம்ப நல்ல வேத மந்திரங்கள்லாம் இருக்கு இந்த பூஹு புவஹா சுவஹாங்கிற வியாகிருத்தியை வச்சுண்டு வியாஹதிங்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமோ பூஹு புவஹா சுவஹா பூர் புவரி திவா ஏதா ஸ்திஸ்ரோ என்ன அர்த்தம்னா விசேஷேண ஹரதி பாப்பானி இது வியாஹதி இந்த எல்லாத்துக்கும் பூர் புவ சுவோ பூர்பூவ சுவோன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா எல்லாத்துக்கும் ஜலத்துக்கு தெளிச்சு பூர் புவ சுவா பூர்பூ சுவா அப்படின்னு என்ன ஆகுமா இந்த பூர்பவ சுவா சப்தம் எப்படி ராமசப்தமோ எப்படி ராமனை சொன்னாலோ கிருஷ்ணனை சொன்னாலோ பகவன் நாமாவை சொன்னாலோ ஓம் தத்சத் மாதிரி தான் பூர்புவ சுவா அதுக்கு அந்த பாபத்தை போக்குற சக்தி இருக்குது அதனால் பூஹூ புவா சுவா எல்லாம் வியாகிருதி உபாசனை பார்க்குறோம் தைத்ரி ூவஸ்ஸுவரித்துவாத்திரோ வயதாஸ்மீ தான்ச்சு மஹாச்சமேதய்தூனு கண்டுபிடிச்சர் மஹாச்சமே மஹரு த ஆத்மா அதுதான் அதுதான் எல்லாத்துக்கு ஆமா அங்காஹ் நனியா தவத்தாம் தவரித்துவா அயலோக்குவரி சுவரித்சோலோக மஹ இத்தியாதித்ய ஆதித்யே நவாவசர்வே லோகா மகீயந்தே அதாவது வியாஹதியில உபாசனை தியானம் இருக்கட்டும் இப்போ இங்கே என்னாச்சுன்னா புவ பூமிக்கும் பூமி நம்மை தா நம் அனைவரையும் தாங்குகின்ற மண்ணையும் தாங்குகின்ற கடவுள் அப்படின்னு அர்த்தம் அது அேவமூவர்லோக்கர்லோக்கீ ஆமவி ஆத்மவித்யாச்சேவித்வம் இரீஸ்துதீ பூமியந்தரிஷயோபாயிதி வாஷ்மி எவ்வளோ அர்த்தம் சொல்கிறாங்க ஸ்ரீஸ்துத்தின்னு எங்கேயோ இருக்குது அவர் காலத்தில் படி இருந்துருக்கு இப்போ எங்கே இருக்குது எந்த புஸ்தத்தில் இருக்குது தெரிய பார்க்கணும் இல்லைன்னா இன்னொரு மீனிங் சொல்கிறேன்னா கேவல அசோபூ இவர் வந்து இவர் எல்லாவற்றையும் தாங்குபவர் மட்டும் அதாவது பூமியையும் தாங்கக்கூடிய தாங்கக்கூடியவர்னர் பூமியையும் மண்மகளையும் தாங்குபவர் மண்மகள்னால் யார் சீதாதேவி சீதாதேவியை தாங்குகிறவர் யார் ராமர் பர்த்தா பர்த்தான்னாலும் தாங்குகிறவர் தான் அர்த்தம் இதெல்லாம் நம்ம புதுசாக நமக்கு தோன்றுது அது சொல்கிறோம் யாராவது சொல்லியிருப்பாங்க ந கேவலம் அசவு பூஹு இவர் வெறும் தாங்குபவர் மட்டும் அல்ல பூஹு புவஹா ந கேவலம் அசவு பூஹு புவஹா இவர் பூவும் அல்ல புவரும் அல்ல வெறும் அதாவது பூமியை தாங்குகின்றவராக மட்டும் அல்ல லக்ஷ்மிஹி சோபாச்ச இவகா லக்ஷ்மி அதாவது இவர் மண்ணை பூமியை தாங்குபவராக மட்டும் இல்லை இவர் லக்ஷ்மியாகவும் சோபையாகவும் சிறப்பு வாய்ந்த லக்ஷ்மியாகவும் விளங்குகிறார் லக்ஷ்மீஹி சோபாச்ச இலக்ஷ்மி விவரத்திக்காரர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் கபீரஹா ஆதாரஸ்தானம் வீர் நோயா அனூர்லட்சீக்கில் அது எடுத்துக்கிறூர்லீ மீதிய பூர்வோத்தரா அபிப்பேத்த பூர்வா வியா உத்தரான்வித்து வியா நோர் கேவலம் அசோ புவமியாக ஆதார ஏவ அப்பூமிய லக்ஷ்மீ சோபாச்ச பூர்புவோஸ்வோ லக்ஷ்மிங்கிறதுக்கு அர்த்தம் இவர் சொல்கிறார் இந்த புவா முதல்ல என்ன பார்த்தோம் பூர் புவாங்கிறதுக்கு பூமின்னு அர்த்தம் பூஹுன்னு சொன்ன ஆதாரம்னு அர்த்தம் இங்கே என்ன சொல்கிறார் புவகாங்கிறதுக்கும் பூமி அப்புறம் அர்த்தம்னு சொல்ல புவாக்கும் முதலியும் பூமி தான் அர்த்தம் அப்புறம் இங்கேயும் பூமின்னு தான் அர்த்தம் ஆனால் அங்கபூங்கிறதுக்கு ஆதாரம்னு அர்த்தம் இங்கே என்ன அர்த்தம்னா லக்ஷ்மீ பூமியா லக்ஷ்மீ சோபாச்சோ சம்பத்தி பத்மாசு லக்ஷ்மிஸ்ரீரி கதியத்தை இது லக்ஷ்மீசோனா லக்ஷ்மீ இந்த பூமிக்கு அழகே இறைவன்தான் இந்த பூமியை தாங்குவவராக மட்டும் இறைவன் இல்லை இந்த பூமிக்கு அழகை தருபவரும் அவரே அப்படிங்கிறோ லட்சீ பூமியா சோபாச்சி சோபாவச்சன பிளிவீம் பிரதி ப்ரமணா உபாதனாத் பானரூபோத் அதாவது சத்ரூபமாக பூகு பூகுங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் ஒன்று சத்து இன்னொன்று வந்து என்னென்னா என்னது சித்துங்கிற ரொம்ப தத்வார்த்தமும் சொல்கிறார் விறத்திகாரர் விற்த்திகா விறத்திகாரன்னா என்ன விவருத்தி விவருத்திக்காரர் தாரக பிரம்மானந்தான்னு பேர் அவருக்கு தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி ராமகிருஷ்ணாதி அவதாராத்மனாவா பிருத்திவியா சோபத்வம் இது புவா லக்ஷ்மி இது நாமார்த்தா இன்னொரு அர்த்தம் ராமகிருஷ்ணாவதாரங்கள் எல்லாம் பூமிக்கு அவதாரத்தினால சிறப்பை தந்தவர்கள் சிறப்பை தந்தவர் பகவான் ஆகையினால் மகாவிஷ்ணு பூமிக்கு சிறப்பை தந்தார் எப்படி தந்தார் ராமாவதாரம் பண்ணி கிருஷ்ணாவதாரம் பண்ணி பூமிக்கு சிறப்பை தந்தார் அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறார் எத்வா மூச்சூ லக்ஷ்மீ சமாசாத்மக்கம் ஏக்கம் நாம இேத்தூர்ஸ்வோர்லீ நம மொதல் நம ரெண்டாவது பூர்வோலக் நம அப்படின்னு லக்ஷ்மியாவை எடுத்துக்கிறார் லட்சிநாமத்தையும் சேர்த்துக்கிறார் நாம இேத்தரமாக அல்பாந்தரமாக அது இப்போ இதை பாருங்கோ அது ந கேவலம் அசோ பூஹூ புவஹா லக்ஷ்மிஹி லக்ஷ்மிஹி ஈஸ் ஈக்வல் டு சோபா சோபா ச இதி அதாவது லக்ஷ்மிஹிங்கிற மந்திர ஸ்லோகத்தை நாமாவை எடுத்துட்டு லக்ஷ்மி ஹி ஈஸ் ஈக்குவல் டு சோபா ச இபையாகவும் இருக்கிறார் பூமிக்கு பிரகாசத்தை கொடுப்பவராகவும் இருக்கிறார் பூமியை பூமியை சிறப்பித்து காட்டுபவராகவும் மகாவிஷ்ணு விளங்குகிறார் அப்புறம் அடுத்தது என்னதுன்னு அதுவா பூஹுன்னா என்ன பூலோகம் புவஹான்னா என்ன புவலோக்கம் லக்ஷ்மிஹின்னா என்ன ஆத்மவித்யான்னு விட்டார் பூர் புவோ லக்ஷ்மிஹின்னு இருக்குது நாமாவில் ஆத்மவித்யா ஆத்மவித்யா வித்யாச்சேவித்துவம் இது ஸ்ரீஸ்துதம் அதுக்கு ஒரு பிரமாணம் கேட்டுறார் ஸ்ரீஸ்துதி அப்படின்னு அவர் காலத்தில் இருந்திருக்கு அது எந்த இதுன்னு பார்க்கணும் அந்த ஸ்ரீஸ்துதியில் லக்ஷ்மியை பார்த்து நீ ஆத்ம வித்யா ரூபிணியாக இருக்கிறாய் அப்படின்னு இருக்கு ஆகினால பூமி அந்தரிக்ஷையோ சோபா இதுவா பூர்புவோலக்ஷ்மி இது ஸ்ரீஸ்துதம் பூலோக்கம் பூலோக்கம் புவர்லோக்கம் இதில் இருக்கிறது இன்னொன்று இன்னொரு மீனிங் இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் தமிழில் சொன்னால் பூமி அந்தரீக்ஷயோகோ மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஒளியை தருகின்ற ஞானஸ்வரூபம் அப்படின்னு சொல்லலாம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் வெறும் பூமிக்கு மாத்திரம் இல்லை மண்ணுக்கும் விண்ணுக்கும் பூமிக்கும் அந்தரீக்ஷத்துக்கும் இது தருது அப்போ அதுக்கு முன்னாடி சொன்னது என்னென்னா இந்த பூலோகத்துலேயும் சரி புவர்லோகத்திலையும் சரி எல்லா லோக்கத்திலையும் ஆத்மக்யான ரூபிணியாக ரூபமாக இருக்கிறார் பூர்போர் லக்ஷ்மீஹின்னு மகாவிஷ்ணுக்கு சொல்கிறோம் ஏன் வச்சுங்க லக்ஷ்மி தனியாக சொல்லலை ஆக ஸ்ரீஸ்துதியில் மகாலக்ஷ்மியாகவே அவர் விளங்குகிறார் மகாவிஷ்ணுன்னா சாதாரணமாக பெருமாளும் தாயாரும் ஒன்றா இல்லையான்னு பெரிய விசாரம் இருக்குது அவங்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு பெருமாளும் தாயாரும் ஈக்க அதாவது வடகல சம்பிரதாயத்தில் நான் நினைக்கிறேன் வடகல சம்பிரதாயத்தில் பெருமானும் தாயனை மறந்து போயிடுச்சு அந்த வடகல தென்கில சம்பிரதாயத்தில் ஒரு சம்பிரதாயத்தில் லக்ஷ்மி ஜீவாத்மா மகாவிஷ்ணு பரமாத்மா அதனால லக்ஷ்மி கீழே தான் பரமாத்மா தான் மேலே இன்னொரு மதத்தில் லக்ஷ்மியும் பரமாத்மா விஷ்ணுவும் பரமாத்மா ஆகவே இவர்களுக்குள்ளே இந்த ரெண்டு மதம் இருக்குது வடகிழத்தெங்கில மதத்துலேயே இப்படி இருக்குது லக்ஷ்மியை பெருமாளுக்கு ஈக்குவலாக வைக்கணுமா இல்லை பெருமாளுக்கு கீழே வைக்கணுமா பெருமாளுக்கு கீழே வைக்கணும்னா லக்ஷ்மி ஜீவன் ஜீவாத்மா லக்ஷ்மி பரமாத்மா விஷ்ணு இல்லை ரெண்டு பேருமே ஈக்குவலி கிரேட் அப்படிங்கிறது இன்னொரு மதம் அப்படி இருக்குது அவங்களுக்குள்ளே அதை பற்றி விழ விழ விவ விவரமாக பார்க்கணும்னா இன்னொரு திறந்தான் பார்க்கணும் பார்க்கணும் ஆக இந்த இதோட பூர்த்தி பூமி அந்தரீக்ஷம் இதுக்கு எத்தனை அர்த்தம் பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அர்த்தம் சொல்லியிருக்கார் பூர்பா அப்படின்னு தனியாக சொல்லியிருக்கார் அப்புறம் பூர்புவோ லக்ஷ்மிஹி அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்கார் ஆகா இந்த நாமக்கல பூர்புவோ லக்ஷ்மியை நமஹா பூர்புவே நமஹா பூர்புவேன்னு சொல்லலாம் பூர்புவோ லக்ஷ்மியை இன்னும் சொல்லலாம் ஆ லக்ஷ்மியின்னு சொல்கிற போது பூர்புவோ லக்ஷ்மியை கபீராத்மன் எனமகா இந்த இங்க இருக்குது புவோ அப்படி மாற்றி போட்டிருக்க பாருங்க புவோ புவே நமஹா புவோ புவேனமகான்னு தான் போட்டிருக்கு பூர்புவன் தான் இருக்குது ஸ்லோகத்தில் இங்கே நாமாக வரும்போது புவோ புவேனமஹா அப்படின்னா என்ன அர்த்தம் பூமிக்கு பூமியை தாங்குபவர் அப்படின்னு இருக்குது அப்புறம் லக்ஷ்மியை நமகான் இருக்கு ஆனால் இன்னொரு பாடம் என்ன தெரிகிறது போர்பவோ லக்ஷ்மியின்னு இருக்குது லக்ஷ்மியை லக்ஷ்மைனு போட்டிருக்கு இந்த புக்கில் தப்பு லக்ஷ்மியை நமக லக்ஷ்மிங்கிறது ஸ்ரீலிங்கம் ஸ்ரீலிங்கத்தை வந்து புல்லிங்கத்தில் இருக்கிற விஷ்ணுவுக்கு எப்படி போடுறது அப்படின்னா அந்த லக்ஷ்மியாகவே இருக்கார் அவர் இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் மண்ணை அதாவது மண்ணை தாங்குபவர் ஒரு அர்த்தம் அப்புறம் ம மண்ணை தாங்குபவர் மண்ணை தாங்குபவர்னு ஒரு அர்த்தம் மண்ணுக்கு மகிமை தருபவர் சிறப்பை தருபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் மண்ணிலும் விண்ணிலும் ஞான ஞானமயமானவராக இருப்பவர் லக்ஷ்மிங்கிறதுக்கு ஆத்ம வித்தியாக இருப்பவர் எல்லா இடத்துலையும் ஆத்ம வித்யா சுரூபமாக இருப்பவர் அல்லது மண்ணுக்கும் விண்ணுக்கும் சிறப்பை தருபவர் இப்படி அர்த்தம் ஒரு அர்த்தம் டபுள் ரிப்பீட்டேஷன் மாதிரி இருக்குது பார்த்தா செகண்ட் மீனிங்கும் லாஸ்ட் மீனிங் இந்த அளவில் நான் நாமாக்களுக்கு அர்த்தத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுறேன் நாம் இதுவரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நிறைய பேரை போகிறது ஆக தொள்ளாயிரத்தி நாமத்தை அடுத்த வகுப்பில் பார்க்குறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டோம் ஜிம் மகாவிஷ்ணு பிரப விஷ்ணு மகேஸ்வரம் नमामि நமாருஷோத்த நமோஸ்தனன்மூத்த சகசிரிசிபாவே சகசிரநாஸ் சகசிரோட்டிணே நமேவிந்தமீத்தனமாராஜி a